நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் மே நான்கு இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்புகோட்டி கிருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று அமெரிக்காவின் பொற்கதவு நகரம் என அழைக்கப்படும் நகரம் சான் பிரான்சிஸ்கோ இரண்டு ரஷ்ய நாட்டு மன்னர்கள் பழங்காலத்தில் ஜார் என்று அழைக்கப்பட்டனர் மூன்று இருந்து விடுதலை பெற்ற முதல் ஆப்பிரிக்க காலணி நாடு கானா இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கன்னியாகுமரியில் தொடங்கி வைக்கப்பட்ட ரயிலின் பெயர் என்ன இரண்டு சுக்குவை என்னும் திட்டம் எந்த அரசால் தொடங்கப்பட்டது மூன்று ஆரோவின் உதய தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்